சீரநாள் செல்வம் போல் சீர்குபை என்ன சான் வீரராக விற்கப்போர்கள் அருள்மிகு காலத்தீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவி அருளை செய்த ஸ்ரீ சூரிய சதகம் தொடர் உபன்யாசத்தின் உபயதாரர்களான வைஷால் திருமதி கே லட்சிபாயர் அவர்களே திருமதி அலமேல புருஷோத்தம் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் முப்பத்தொன்று மீலைச் சற்றுர் விஜிஹ்மஸ்ருதி ஜடரசனம் நிக்னிதா கிராண விருத்தி ஸ்வவியாபார அக்ஷமத்வக்கு பரிமுஷித்த மனக சுவாசமாத்திர அவசேஷம் விசிரஸ்தாங்கம் பதித்வா ஸ்வபதாத் ஜகதகத இன் பிரதாபக இந்த ஸ்லோகத்துல ஒரு அருமையான கற்பனை பண்றார் மயூரகவி என்ன அப்படின்னா இந்த உலகத்தை பூரா ஒரு பாம்பு கடிச்சிருச்சான் அந்த பாம்புக்கு பேர் என்னடான ராத்திரி இரவு என்ற பாம்பு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷால கடிச்சிருச்சான் அதனால என்ன ஆகுதுடானா அவன் அப்படியே கைய கால போட்டு படுத்துட்டான படுகையில் விஷம் தலைக்கேறிச்சு யாரும் முடிச்சு இல்லை இந்த பாம்பு விஷத்தை முறிக்கணுமேட்டு ஒரு பாம்பு விஷம் முறிவு வைத்தியர் அவர் யாரானா சூரிய பகவான் அவர் காலங்காத்தாலும் கிழக்க உதிகிறாங்க அந்த கதிர் பட்டவொன்னே இந்த பாம்பு கடிப்பட்டவங்களாம் எந்திரிச்சு தராப்படா வேலையை பார்க்கறாங்க இரவு என்ற கருநாகம் கண்ணங்கரையர் இருக்கு அந்த பாம்பு அது யாரையும் விட்டு வைக்கல எல்லா மனுஷாலையும் கடிச்சிருச்சு அதனால எல்லாம் பிரக்ஞ்சு படுத்து கிடக்கிறாங்க அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய விஷமுறிவு வைத்தியராகிய இந்த சூரிய பகவான் உங்களுக்கு எல்லா நலன்களையும் அருள் இட்டும் அப்படின்றது இது வந்து ஒரு உருவகமான கற்பனை இரவு ஆனால் எல்லாருக்கும் தூக்கம் படுறது சரஜம் அதை வச்சு ஒரு கற்பனை பண்றாரு என்ன அப்படின்னா இந்த இரவாகிய கரு நாகப்பாம்பு கடித்து என்ன ஆகிறது பாம்பு கடிச்சா என்ன ஆகுமோ அது இரவு வந்தா எல்லாருக்கும் ஆயிடுது அது என்ன என்றால் பிரஜை இழந்து விடுகிறார்கள் தூங்கும் போது நிலையை பாம்பு விஷமுறிவு வைத்திய உலகத்தினுடைய எல்லா விஷத்தையும் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கசப்பையும் போக்கட்டும் நீங்கள் மங்களங்களை அடைவீர்களாக சொன்ன மூடிய இமைகளை மூடிய சச்சுகூன கண்ணு அதாவது இரவு ஆனவுடனே நமக்கு என்ன ஆயிடுதுன்னு கண்கள் எல்லாம் மூடிவிடுகின்றன அந்த மாதிரி பாம்பு கடிக்கப்பட்டவனுக்கும் கூட அப்படிதான் இருக்கும் இந்த பாம்பு கடியை பத்தி ஒண்ணு சொல்றாங்க என்ன அப்படின்னா பாம்பு கடிச்ச உடனே மனுஷன் செத்து போயிட்டாங்கிற மாதிரி தோற்றம் அளிக்கும் ஆனால் சில வைத்தியர்கள் என்ன சொல்லுவார்கள் செத்து போன மாதிரி இருக்கிற அந்த மனிதனுக்கு என்ன உயிர் இருக்கு அவனை திருப்பி கொண்டு வரலாம் அது எப்படின்னா அவனை குப்பரை படுக்கை போட்டு முதுகுத்தண்டுக்கு மேலே இருக்கிற தோலை ரெண்டு விரலால் அப்படி கிள்ளி எடுத்து மூன்று வரை மூன்று முறை அப்படி தூக்கி விட்டு பிரம்பாலை அடித்தான் அஞ்சு ஆறு ஏழு அடி அடித்தான் அவன் உடம்புல லேசா அசைவு தெரியுமா அப்படின்னா இன்னும் உடம்பு விட்டு செத்து செத்து போனதுக்கான எல்லா இலக்கணங்களும் பரங்கிப்பேட்டையில் இப்படி ஒரு கேஸ் பாட கட்டி சுடுகாடுக்கு தூக்கிட்டு போற போது ஒரு விஷகடி வைத்தியரு அவன் முகத்தை பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி முதுகுத்தோலை கிள்ளி எடுத்து பெரும்பால அடிச்சு ஒரே அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு இரும்பு கம்பினால கஷ்டப்பட்டு பிளந்து ஒரு மருந்த ஊத்தி பத்து நிமிஷம் நான் விந்துச்சு வாங்கிட்டான் நேரம் வச்சு கொழுத்து தெரிஞ்சாங்க அவன் யார் நான் சொன்ன செத்து போயிட்டான் அப்படின்னா டாக்டர் தாங்க சொன்னாரு அவர் எம்டிங்க எம்டி அவரு அப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டில் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாம்பு விஷமானது இரத்தத்தில் கலந்தவுடனே என்ன நடக்குது அப்படின்னா புற இலக்கணங்களாகிய உயிர்ப்பு அடங்கிவிடுகிறது ஏறக்குறைய இதயத் துடிப்பு சுவாசம் இரத்த ஓட்டம் கண் தெரிந்திருத்தல் உடல் அசைவு எல்லாம் நின்னு ஆனால் அந்த ஆத்மாவானது உயிரை உடம்பு விட்டு எப்படா போகுதுன்னா கொஞ்சம் நாழி கழிச்சு தான் போகுதுன்றாங்க அதனால பாம்பு கடிச்சு சித்தவனை மட்டும் அவசரமாக கொண்டு போய் புதைக்காதீங்க இறைக்காதீங்கன்னு சொல்லி சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள் அந்த கலையும் மங்கிக்கிட்டு வருது இப்ப நான் சொன்ன வைத்திய இறந்து போயிட்டாரு இப்ப அவர் மகனுக்கே அது தெரியாது என்னன்னா மற்றதெல்லாம் செய்வான் அசைவெல்லாம் காமிச்சிருவான் ஆட்டிச்சு மருந்தை கொடுறானா மருந்து இல்லை எனக்கு அது மருந்து செய்ய தெரியாது அதுக்குரிய மூலப்பொருள்கள் இருக்கு அதை என்ன ப்ரொபோஷனில் கலந்து கொடுக்கும் அவனுக்கு தெரியாது அதனால நீல சக்ுகூ பாம்பு கடிச்ச உடனே மனிதனுக்கு கண்கள் மூடுது செத்து போற மாதிரி இரவு என்ற பாம்பு கடிச்ச உடனே தூக்கமாகிய கண் மூடுதல் நிகழ்கிறது அடுத்து என்ன நடக்குது விஜிஹ்மஸ்ருதி ஸ்ருத்தினா காது கேட்கும் ஆற்றல் விஜிஹ்மஸ்ருத்தினா கேட்கும் ஆற்றல் படுத்து விடுகிறது கண்ணு பார்வை இழந்துடுது காது கேட்கும்ற்றல் இழந்து விடுது ஒரு மனுஷன் நல்லா தூங்குறானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வழினா ஒரு மெழுகுதிரியவாவது ஒரு அகல் விளக்கையாவது ஏற்றி அவன் கண்ணு கிட்ட கொண்டே காட்டணும் அப்படி காட்டின பிறகும் அந்த இமைக்கு உள்ளே இருக்கிற அந்த பாப்பா கண் கரு கருவளி இருக்குல்ல அசோவாகவும் அப்படி இருந்தால் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் அந்த வெளிச்சம் கிட்ட போன உடனே இமை மூடி இருக்கு ஆனா அந்த கருவில் இப்படி இப்படி அசையுதுன்னா அவன் உன்னத நடிப்பு நடிச்சுட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்களை மூடி கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் இத யார் கத்து கொடுத்தா அப்படின்னா திருட்டு பயில கத்துக் கொடுக்குறானுங்க ஒரு வீட்டுக்குள்ள கண்ணம் போட்டு உள்ள போகிறீங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க ஏன்னா எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிச்ச பிறகுதான் திருடம் உள்ள நுழையறான் கழவு நூல்னு ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நூலை எழுதினது முருகன் முருகன் கூட அந்த கழவு நூலை கற்கிறவர்கள் முதல்ல முருகனுக்கு போட்டுட்டு தான் எங்க இருக்கு மண்ணியல் சிறுதேர்னு ஒரு தமிழ் நூல் இத வந்து வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்தவர் மோனா கதரேசேட்டியார் அவருடைய பையன் இப்ப அண்ணாமலை யூனிவர்சிட்டியில தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்கிறார் மிருச்ச அப்படிங்கிற வடநூல் அதுல இருந்து அதை மொழி தமிழ்ல மன்னியல் அந்த மன்னியல் ஒரு பகுதி வருது என்னன்னா திருட போற முதல்ல முருகனை கும்பிட்டு அவர் அந்த களவு நூல்ல என்ன போட்டிருக்கு ஒரு வீட்டுக்குள்ள செவுத்துல கண்ணம் வச்ச உடனே உள்ள எல்லாரும் போத்திட்டு படுத்திருக்காங்க நினைச்சு ஏமாந்துடாதே அவங்க எல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க நினைச்சு நீ திருடுற போது திடீர்னு அத்தனை பேரும் எந்திரிச்சு அமைக்கிறேன் அவங்க எல்லாம் ஒழுங்கா தூங்குறாங்களா இல்லையத கன்ஃபார்ம் பண்ணிக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது எப்படி ஹலோ தூங்குறீங்களா இல்லையா அப்படி கேட்க முடியுமா ஒருத்தையும் போய் தூங்குற கூட எந்திரிச்சிருவான்பான் அப்போ மறைமுகமான ஒரு வழி என்னன்னா ஒரு சிறு அகழ்விளக்கேற்றி அவர்களுடைய விழி அருகே கொண்டு போனால் இமைகளுக்கு பின்புறம் இருக்கிற அந்த கருவிழியானது அசைந்தது என்றால் அவர்கள் இப்ப தான் அரை தூக்கம் முக்கால் தூக்கத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அந்த விளக்கை கொண்டு போனாலும் அந்த விழி சுத்தமா அசையலை அப்படின்னா நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம் அப்படி தூங்குற போது என்ன ஆகுதுன்னா வெளியில யாராவது ஏதாவது பேசினா அது அவங்க காதல விடாது சாதாரணமா பெற்றோர்கள் பிள்ளைகளை பத்தி ஏசனம்னா நல்லா தூங்கிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு பதினொரு மணிக்கு மேல கண்டபடி ஏசுவாங்க இவனை பெத்தமே தெரதுல ஒழுங்கா படிக்கிறதும் இல்ல ஒன்னு ஊர் சுற்றிட்டு இருக்கலாம் அப்படி இப்படின்னு ஏசுவாங்க அப்ப அவங்க காதல அது விடாது விழுந்தாலும் வண்டியில ஏறாது அதை தான் அவர் சொல்றார் விஜிஹ்மஸ்ரு தன்னுடைய செயல் காது ராத்திரி தூங்கும் அப்படி ஆயிடுது பாம்பு கடிச்சாலும் அப்படி ஆகும் எப்படி பாம்பு கடிச்ச உடனே அவங்களுக்கு உயிர் ஒடுக்கிடுது சூக்ம சரீரத்தினுடைய இந்திரியங்கள் ஸ்தூல சரீரத்தினுடைய இந்திரியங்களோடு ஒவ்வொரு இல்லை ஒத்து போறதில்லை அப்ப அவங்களுக்கும் காது கேட்காது விஜிக்மஸ்ருதி ஜடரசனம் ரசனம்னா நாக்கு சுவை அப்படின்னு அர்த்தம் அதனாலதான் ரசனா அப்படின்னு ஒரு பானம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப டேஸ்டின்னு அர்த்தம் அது சம்ஸ்கிருதத்தினுடைய ரசனம் என்ற சொல்லிருந்து வருவது அது இந்தியில ரசனா என்ற மாதிரி சுவை என்று பொருள்படுகிறது அதை தமிழ்ல வந்து ரசனை அப்படின்னு போட்டு சுவைக்கும் பான்மையை குறிப்பதாக உங்க ரசனை எப்படிப்பட்டது கர்நாடிக் மியூசிக்கா இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்கா கேட்கிறாங்கல்ல எல்லாமே ஒண்ணுதான் சுவைத்தல் இப்ப இந்த ஜடரசனம்னா ஜட என்றால் மரத்து போன ரசனம் என்றால் நாக்கு மனுஷன் தூங்கும் போது அவன் நாக்குல ஒரு சுவை உணரக்கூடிய தன்மை இல்லை அது மரத்து போயிருக்கு சில பேர் வாயை திறந்துக்கிட்டு தூங்குவாங்க அவங்க வாயில வந்து மிளகாப்பொடியை போட்டா கூட எப்படியும் அது அது வந்து உறப்ப உணர்றதுக்கு அவங்க எப்படி கொஞ்சம் நேரம் கால் சில பேர் அதையும் முழுங்கிட்டு நிமிட தூங்கிட்டு இருப்பாங்க அது ரொம்ப அட்வான்ஸு கேஸு ஆனா தூக்கத்தில் நாக்கு மரத்து போகுது பாம்பு கடிச்சாலும் நாக்கு சுவை உணராது ஜடரசனம் அப்படிங்கிறார் அப்போ மரத்து போன நாக்கு அந்த உறக்க நிலைய சொல்றார் இந்த நாக்கை பத்தி சொல்லும்போது ஞானிகளுக்கு ஜடரசனமா இருக்குமா ஞானிகள் சுவை விரும்பாதிருத்தல் என்ற கோட்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை ராமலிங்க சுவாமிகள் அடிக்கடி சொல்றார் ருசி விரும்பாதிருத்தல் நீங்க ஆன்மீகத்திலே முன்னேற்றம் அடையணும்னு சொன்ன டேஸ்டுக்கு அடிமையாகாதீங்க கொஞ்சம் சுவை கூட குறைய இருந்தால் கூட சாப்பிட்டு பழகுங்க இன்னும் நாளாக நாளாக ருசியை அடியோட வெறுத்து விடுங்கள் அப்படின்னு ஆனால் துறவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்வத்த மரத்திலே செய்யப்பட்ட மரத்தட்டுகளிலே தான் அவர்கள் சாப்பிடுவார்கள் அஸ்வத்த மரம்னா அரச செய்யப்பட்ட தட்டுகளிலே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு அவ்வளவு சுவைக்காது ஆனால் அதே சமயத்தில் சத்துவகுணம் விருத்தியாகும் ஞானம் உருவாகும் நீங்கள் சுவையான சாப்பாடை கூட அரச மரத்தட்டுல போட்டு பிசைஞ்சிங்கன்னா அதனுடைய சுவை குன்றிவிடும் உப்பு மழுங்குன மாதிரி ஆயிடும் வரப்பு மழுங்குன மாதிரி ஆயிடும் அப்படிதான் சன்னியாசி சாப்பிடணும் அவன் நாக்கு தூக்கி சாப்பிடக்கூடாது அதனால இந்த சன்னியாசிகளுக்கு எதுடா சுவை அப்படின்னா இப்ப சுகர்னு ஒரு மனிதர் இருந்தார் அவர் தன் தந்தையாகிய வியாசர் எழுதிய பாகவத அவரிடமிருந்து உபதேசம் கேட்டு அதை பரீட்சித்து மன்னனுக்கு உபதேசம் பண்ணினார் இந்த சுகர் வந்து சுகர்னா உங்களுக்கு தெரியும் அர்த்தம் கிளியின்னு அர்த்தம் சுகருடைய முகம் வந்து கிளி மாதிரி இருக்கும் சுகமுனி இவருடைய படத்தனிய படங்களை பார்த்துருப்பீங்க சுகர் நாடின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருடைய முகம் மூக்கு கிளி மாதிரி இருக்கிறதுனால இவர் தந்தையிடமிருந்து பாகவதத்தை உபதேசம் பெற்று சொன்னதுனாலே பாகவதத்துக்கு கிளி கொத்திய பழம் அப்படின்னு பேர் உண்டு சுகராகிய கிளி கொத்தி சாப்பிட்டுச்சான் எதை பாகவதம் என்ற புஸ்தகத்தை அப்பா கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி அனுபவிச்சு தான் பிறகு பரீட்சித்து மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணியிருந்தனால பாகவதத்துக்கு கிளி கொத்திய பழம் என்று ஒரு பேரு பெரிய ஞானிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற போது இந்த மாதிரி பேசிக்குவாங்க இவனுக்கு ரொம்ப பீடையான காலமாக இருக்குது ஏழரை நாட்டு சனி நடக்குது ஏழரை நாட்டு சனி உக்ரமாக நடந்துட்டு இருக்கு மத்திய பாகம் நடக்குது இந்த ராகு காலத்தில் ராகுனுடைய முதல் ஹாஃப் இருக்கு இல்லையா இப்போ ஒன்றரை மணி நேரம் ராகு காலம்னு வச்சுக்கோங்க முதல் முக்கால் மணி நேரம் ஏறு வரிசை அடுத்த முக்கால் மணி நேரம் இறங்கு பரிசைன்றது ஒரு ரவுழ்காலத்துல தான் ஒரு காரியம் செய்தாகணுங்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஆகிட்டா முடிஞ்சவரை இதை ஃபஸ்ட் ஹாஃப அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ற அதே மாதிரி சனி செவ்வாய் கிழமைகள்ல மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அந்த கிரகத்தினுடைய உக்ரமாக இருக்கும் அதுக்கப்புறம் இறங்கு வரிசை அது மாதிரி இந்த ஏழாம் நாட்டு சனி ரொம்ப உக்ரமா இருக்குதுவனுக்கு என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு ஞானிகள் சொல்லுவார்கள் இருக்கவே இருக்க கிளிகொத்திய பழம் அவனுக்கு கொடுங்கோ அப்படின்னு ஊனிவுக்கு ரொம்ப குஷியா போயிடும் ஏதோ படம் கொடுக்க போறாங்களாமே ஸ்வீட்டா இருக்குமா அது எவ்வளவு ஸ்வீட்டா இருந்தா கிளி போய் கொத்திருக்கும் அதை பரவாயில்ல அது என்ன பணம் எங்க கிடைக்குதுன்னு குழந்தைப்பாங்க கடைசியில் கிளி கொத்திய பழம்னு இம்மாம் புத்தகத்தை கொண்டாந்து இத பாராயணம் பண்றா டெய்லினு சொல்லுவார் அப்படி இந்த முனிவர்கள் சுவைப்பதெல்லாம் ஞானச்சுவை இந்த சோற்றுச்சுவை அல்ல அவங்களுக்கு ஜடரசனமா இருக்கிறது தகுதி குவாலிபிகேஷன் நம்மை போன்றவர்களுக்கு நாக்கு மறக்கிறது தூங்கும் போதும் பாம்பு கடிக்கும் போதும் நோய்வாய்ப்படும் போதும் இந்த மலேரியா ரொம்பவும் உக்ரமா இருக்கிற போது அவங்களுக்கு சுவையான சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தின்னுட்டு எனக்கு ஒண்ணுமே உணர முடியல நாக்கு மேலே ஏதோ வெள்ளை ஏதோ படந்துருக்கு ஒரு டேஸ்ட்டும் தெரியல அப்படின்னு சொல்லிடுவாங்க அதெல்லாம் நோய்க்குறி ஆனா இங்கே அவர் சொல்றது உறக்கத்தினாலும் பாம்புக்கடியினாலும் மனிதனுடைய நாக்கு மரத்துப் போவதை ஜடரசனம் அப்படிங்கிறார் ஆற்றல் தூங்கும் போது நமக்கு இருக்கிறது இல்லை பாம்பு கடிச்சாலும் நமக்கு இருக்கிறது இல்லை நல்லா தூங்கிக்கிட்டு மனுஷனுடைய மூக்குக்கு முன்னால மல்லிகை போ கொண்டு நீட்டினோம்னா மல்லிகை போக நீட்டினாலும் அவனுக்கு தெரியாது வேற ரொம்பவும் துர்கந்தமான பொருளை நீட்டினாலும் என்றால் செயல்பாடு செயல்பாடு உடையதாக இருக்கிறது அதாவது செயல்பாடு இழந்து விட்டது அந்த நிலையிலே வியாபார அக்ஷமத்வக்கு பரிமுஷித்த மனக அடுத்து தோலை பத்தி சொல்றார் தோல் இருக்க இப்போ என்னதான் நீங்க கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தா கூட பேசிக்கிட்டு இருந்தா கூட ஒரு கொசு கடிச்சா உங்களே அறியாமல் கை போய் அதை அடிச்சிருது ஏன்னா அந்த கொசு கடி நீங்க உணர்றீங்க ஆனா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற போது உங்க மேல ஒரு பாம்பு இந்த பக்கமாக ஏறி அந்த பக்கமாக இறங்கி போயிடும் அது உங்களுக்கு தெரியாது ஒருத்தான் பார்த்துக்கிட்டு என்னடா இவன் இப்படி தூங்குறான் அப்படின்னு வீடுகளில் பெரும்பாலும் இந்த பூனைகள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு வீடு பால் திருடும் அந்த பூனைகளை நீங்க என்னதான் கதவு பூட்டி வச்சாலும் தடுக்க முடியாது ஏன்னா அதோட உடம்பு எப்படி அமைப்புனா ஜன்னல் கம்பி வழியா புகுந்து வந்துடும் அது கதவுடைய அடிப்பகுதி வழியா நுழைஞ்சு வந்துடும் அப்படி வரும்போது அது ரெகுலராக பாதை எங்க இருக்குன்னு பார்த்து போறதில்லை பெரும்பாலும் நம்ம ஹாலில் தானே படுத்திருப்போம் பெரிய குடும்பமா இருந்தா காத்துக்காக முன் ஹாலில் பெட்டகசைன்னு சொல்றாங்க அதில் படுத்திருப்போம் இந்த பூனை பார்த்து இத்தனை பேர் படுத்திருக்கிறாங்க தலையையும் காலையும் விட்டு ஓரமா போகணும்னு போகாது அதுக்கு வேண்டியது அடிப்படி அங்கிருந்து வாசனை வருது பால் வாசனை என்ன பண்ணும் லெப்ட் ரைட் நடுவில் மாரிச்சு போனோம் மார்ச் குடும்ப தலைவனுடைய மார்பில் ஏறி இறங்கி அப்புறம் குடும்ப தலைவியுடைய மார்பலை ஏறி இறங்கி வரிசை அத்தனை பேர் மேலே மிதிச்சு அல்படி கொள்ள ஆனா இந்த ஏழு உத்தம ஆத்மாக்களுக்கும் மறுநாள் கேட்டால் தெரியாது அப்படியா எங்க மேல போனே ஏறிச்சு நீ பாத்தியா அப்படிமா அவ்வளவு பிரகையிலிருந்து தூக்கம் அப்ப உறக்கம் அதிகமா இருக்கிற போது இந்த தோளுடைய ஸ்பர்சத்தை அவர்களால் உணர முடியறதில்லை அதே மாதிரி தான் பாம்பு கடிச்சாலும் அவனுக்கு அந்த உணர்ச்சி இருக்கிறது இல்லை அதனாலதான் பிரட்டி போட்டு பின்பக்கமா அந்த முதுகு தோலை பிடிச்சி இழுத்தாதான் அங்கதான் சென்சிட்டிவ் ஸ்பாட்னு சொல்றாங்க அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படி இரவு என்ற பாம்பு கடித்து விட்டதுனாலே தோலும் தன்னுடைய செயலை எழுந்து விட்டு இருக்கிறது ஸ்வ வியாபார வியாபாரன்னா தொழில் தன் தோல் தன்னுடைய தொழில் எதன எழுந்து விடுகிறது தொடு உணர்வை நமக்கு உணர்த்தக்கூடிய அந்த தன்மையை எழுந்து விடுகிறது சிவ வியாபார அக்ஷமத் கஷமன திறமை அக்ஷமன திறமை இல்லாத சமத்காரம் இல்லாமல் தொக்கு தொக்குன்னா தோல் சமஸ்கிருதத்தில் தொக்கு என்ற சொல் தோலை பிடிக்கும் பரிமுஷித்த இந்த மனம்தான் இத்தனை இந்திரியங்களுடைய இந்த உணர்ச்சியை உணர்கிறது ஆனால் பரிமுஷித்த என்றால் சாதாரண திருடப்பட்டு சொல்லுவாங்க இங்க இழந்த கண்ணுக்கு பாக்கும் சக்தி இல்ல காதுக்கு கேட்கும் சக்தி இல்ல மூக்குக்கு நுகரும் சக்தி இல்ல நாக்குக்கு உணரும் சக்தி இல்லை சுவை உணரும் சக்தி இல்ல தோலுக்கு தொடு உணர்வு இல்லை இவ்வளவும் மனம் இழந்து நிக்கிறது இப்போ பரிமுஷித்த மனக இவ்வளவையும் இழந்த அந்த மனமானது எப்படி இருக்குதுனா உடம்புல ஒன்னே ஒன்னு பாக்கி இருக்குதிரா என்னன்னா சுவாச மாத்திர அவசேஷம் இந்த மூச்சு மட்டும் லேசா போயிட்டு வந்துட்டு இருக்கு மிச்சம் அந்த ஒன்ன வச்சுதான் நம்ம வந்து இவங்க உயிரோட இருக்கிறான்னு சொல்ல முடியும் பாக்கி எல்லாம் ஒடுங்கிடுச்சு சுவாசமாத்த அவசேஷம் மூச்சு காற்று மட்டுமே மீதியாக இருக்கக்கூடிய அந்த இரவு பொழுது இந்த தூக்கத்தினுடைய இன்னொரு சிம்பிள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாதாரணமா நம்ம மூச்சு விடுற வேகத்தை விட தூங்குற போது இன்னும் டீப்பா மூச்சு இழுத்து விடுவோம் ஒரு மனுஷன் வந்து எனக்கு தூக்கம் வரல ஒரு பாட்டு பாடு கதை சொல்லுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க நீங்க கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அவன் தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா சாதாரண மூச்சு காத்து இழுக்கறதும் சத்தம் கேட்காது திடீர்னு சவுண்ட் வரைக்கும் விழுத்து விடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்குதுன்னு அர்த்தம் அது வந்து அதிகமான பிராணனை ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ளுகிறது அப்ப அப்படி இருக்கும் அந்த சுவாசம் மட்டும் நல்லா பிராம்ப்டா இயங்கணும்னு பகவானுடைய படைப்பில அப்படி வச்சிருக்கிறான் உறக்கத்தின் வேலையிலே ஆத்மா புத்துணர்ச்சி பெறுகிறது ஆத்மா கடவுள் அருகாமையிலே சென்று ஆத்மசாந்தி அடைகிறது இந்த உடல் அதுவரை அடைந்திருந்த தேய்மானத்தை புதுப்பித்துக் கொள்கிறது அப்படி சுவாசம் மாத்திரம் இருக்கிறது பாம்பு கடியிலேயே அப்படித்தான் பாம்பு கடியில ஒரு மனுஷன் செத்து போயிட்டான்னு டாக்டர் சொன்ன பிறகும் கூட இந்த லங்ஸ் விரிஞ்சி சுருங்காட்டியும் கண்ணுக்கு தெரியாத அளவிலே சுவாசம் இயங்கும் அது எப்படின்னு சொன்னா முனிவர்கள்லாம் ஜலஸ்தம்பரம் பண்ணி தண்ணிக்குள்ள தமம் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்காது ஒரு தடவை மூச்சு உள்ள போயிடுவாங்க அவ்வளவுதான் அந்த ஆக்சிஜன் போதும் அவங்களுக்கு பத்து வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு போதும் துரியோதனன் மகாபாரதில் இப்படிதான் ஜலஸ்தம்பனம் பண்ணி தண்ணிக்குள்ள போய் ஒழிஞ்சுக்கிட்டான் பீமன் வந்து அவனை ரோஷப்படும்படியான வார்த்தைகளை சொல்லி வெளியே வர சொல்லி சண்டைக்கு எழுத்தான்னு சொல்லி இருக்குது ஜலஸ்தம்பனம் தான் பண்ணுவாங்கன்னு இல்லை அஷ்டமாசித்திகள் யாருக்கெல்லாம் வருது அவங்க எல்லாருமே செய்யலாம் அந்த மாதிரி பாம்புக்கடியிலே கூட இதய துடிப்பு நின்று விட்டது ஆனா கடுகளவு ஆக்சிஜன் பிராணவாயு உள்ள இருந்து இந்த உயிரை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த நிலை இப்ப இரவாகிய பாம்பு கடித்து உறக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு மூச்சு மட்டும் போய்கிட்டு இருக்குது மற்றபடி எல்லாம் பார்த்தா டெட் பாடிக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது அந்த மாதிரி கிடைக்கலாம் சுவாச மாத்திர அவசேஷம் விசிறாங்க அங்கம்னா உடல் உறுப்புகள் விசிற்தா பிரக் இழந்து கிடக்கிறது ஒரு மனுஷன் தூங்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய உடலின் எந்த உறுப்பிலும் அவனுக்கு கண்ட்ரோல் இல்லை சாதாரணமா ஒரு பஸ்ஸில் உக்காந்துக்கிட்டு இருக்கிற போது பிரயாணம் பண்றப்போ சுறுசுறுப்பா இருக்கிறப்ப நாம ஒழுங்கா ஸ்டடியாக உக்காந்துருக்கணும் தலை தொங்கக்கூடாது வாய் புளக்க கூடாது ரொம்ப ஸ்டடியாக உக்காந்துருக்கணும் ஆனால் தூக்கம் வர வர வர அந்தந்த உறுப்புகள் மேலே அவனுக்கு இருக்கிற நரம்பு மண்டலத்தினுடைய கண்ட்ரோல் விட்டு போகுது உடனே அவன் கைகளும் கால்களும் கண்டபடி கிடக்கிறது செத்த பணத்துக்கு கிடக்குற மாதிரி கிடக்கு விசாங்க சொன்ன கீழே விழுந்து தூங்குறவுன்னு யாரும் நின்றுட்டு தூங்க மாட்டான் நின்றுட்டு எவ்வளவு தூங்க முடியும் முழுக்க தூங்க உத்துக்கம் வந்துருச்சுன்னா கீழே விழுந்துருவான் பசித்வா ஸ்வபத அப்படின்னா தூங்கி நல்ல ஆழ்ந்த உறக்கத்திலே கனவு வருது இல்லையா அதுக்கு சொப்பாங்கிறது சொபத் அபகரத் அபகரத்தான் அந்த உறக்கத்தை நீக்கி யாரு நீக்கிறவன் ஒரு அளவோட இருக்கணும் நாலு மணிக்கு மேல தூங்குறவன் நல்ல மனுஷன் இல்ல அவன் வந்து தன்னுடைய புண்ணியத்தை இழக்கிறான் ஆத்மசக்தியை இழக்கிறான் அதனால சூரியன் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுது என்ன பண்ணுதுன்னா இவர்களுக்கு உறக்கத்தை நாம் நீக்கி கொடுப்போம் என்று மனிதன் மேல உள்ள கருணையினாலே அதை வந்து தட்டி எழுப்புதான் அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வின் அவலங்கள் ஆகிய இரவிலிருந்தும் நீங்கள் மீள வேண்டும் அதிலிருந்தும் உங்களை தட்டி எழுப்பட்டும் இப்போ ஒரு கொடி கட்டி பறக்கிறாரு ஒரு சினிமா ஸ்டாரு அவருக்கு திடீர்னு ஒரு பத்து வருஷம் ஒரு தவக்க நிலை வந்துருக்கு மார்க்கெட் டல் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு என்ன சொல்றாங்க அவருடைய மார்க்கெட் இப்ப உறங்கும் நிலை அஞ்சு வருஷம் நல்லா இருந்தாரு இடையில ஒரு வருஷம் டல் ஆகி மறுபடியும் அஞ்சு வருஷம் கொடி கட்டி பறந்தாரு அப்ப ஒரு தொழில் படுத்துட்டாலோ வியாபாரத்தில் டல்லாயிட்டாலோ அதை உறக்கம்னு சொல்றோம் தொழில் உறக்க நிலை அடிந்து விட்டதுன்ற இங்கே அந்த உறக்கத்தை வாழ்வின் உறக்கமாகிய தாழ்ச்சியை தாழ்வினை இறக்கத்தை அபகரதாத்த நீக்கட்டும் திருமகளுடைய கடாட்சத்துக்கு புறம்பான விஷயங்கள் மூதேவித்தனமான முகடித்தனமான உங்களுடைய தேவையில்லாதவையெல்லாம் நீங்கட்டும் இந்த சூரியனுடைய ஒளி பட்டாலே நீங்கும் இந்த இங்கிலீஷில் ஒரு மூவி சீரியல் வந்ததுலான் பண்ணுகிறவர்கள் இந்த டிராகலாவை எழுப்பி சில தவறுதலான பூஜை பண்ணி தன்னுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க அந்த டிராக்லாவை விரட்டுறதுக்கு பல வழி இருக்கு அதுல ஒரு வழி என்னடானா சூரிய ஒளியை கண்டா அந்த ஓடிடும் வரும் அந்த கதையில வெளிச்சிட்ட பார்த்தா பிசாசுக்கு பிடிக்காது இப்ப ராத்திரி நீங்க தூங்குற போது ரொம்ப கெட்ட கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணுங்க எந்திரிச்சு ஒரு லைட்டை ஆன் பண்ணிட்டு பாடுங்க அதுதான் பெரியவங்க என்ன சொன்னாங்க ஒரு அகல் விளக்கு லேயா முழுக்க முழுக்க எரிய ராவணனுடைய அந்த புறத்துக்கு அனுமார் போயிருந்தாரு ராத்திரி தூங்குறப்பா அவன் ராட்சசன் தானே அவங்க கூட பெட்லாம் பிடிச்சிட்டு தான் படுத்து தூங்குறான் நீங்க வால்மீகி ராமாயணம் படிச்சு பாருங்க ரத்தன தீபங்கள் எங்கும் எரிந்து கொண்டிருந்தன அந்த தீபங்கள் எரிஞ்சது பார்த்தா எப்படி இருந்ததான் இவர் கவியருடைய சொந்த கற்பனை தற்போகிழ்ச்சிய தற்கொலைப் என்ன சொல்றாரு அப்படின்னா ராவணனுடைய மனைவிகளை ராவணன் ஒழித்திருக்கும் போது பார்க்க முடியாது அவன் தூங்குற போதுதான் பார்க்க முடியும் என்ற ஆர்வத்திலே அந்த விளக்கின் ஒளி எல்லாம் கண்கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அது மாதிரி இருக்குதான் இவரை சொல்றாரு கற்பனையில அப்போ விளக்கு ஒளியிலே தான் தூங்க வேண்டும் என்பது நம்முடைய முன்னோர்களுடைய கட்டளை அதனாலதான் பெட் லேம்பு வச்சுக்கணும் ஒரு சின்ன விளக்கு வெளிச்சமாக இருக்கணும் சுத்தமா இருட்டில தூங்குனீங்கன்னா பேயோட பெய நீங்க வந்து ஐக்கியமாக வேண்டியதுதான் ரொம்ப மகா கெட்ட கனவு வரும் அடுத்தா போல இந்த அலைந்து கொண்டிருக்கிற சில மூதவியனுடைய ஆக்கிரமிப்புக்கு நீங்கள் ஆளாக வேண்டி பல சித்தர்களும் அதை சொல்லியிருக்கிறார்கள் அதனால அந்த வெளிச்சம் உங்களுக்கு வரட்டும் அந்த அசிரியம் நீங்கட்டும் அப்படின்னு இப்போ ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஒரு மனுஷன் தூங்குறான் அதான் ஒரு மனுஷனுக்கு தேவை அதுக்கு மேல ஒன்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு மணி நேரம் தான் அதெல்லாம் வந்து வாய் வார்த்தையால் விவரிக்க முடியாத மூதேவித்தனம் ஆனா அந்த ஏழு மணி நேரம் தூங்குற போது உங்களுக்கு ஒரு மூதவியினுடைய கலை ஏற்படுது கண்ணில் பூல வருது மூக்கில் ஒழுகுது வாயில ஒழுகுது உங்கள் முகமே உங்களுக்கு பார்க்கறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அடைகிறீங்க இல்லையா அந்த நேரத்தில் உங்களுடைய சீதைவு கொஞ்சம் விலகுது அதனால பெரியவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் டாய்லெட்டுக்கு போயிட்டு பல்லு விளக்கி முகம் கழுவி குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை ஆகும் அது வரைக்கும் இந்த மூதவியோடு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும் கணவன் மனைவி சண்டை வரும் பிள்ளைகளுக்கும் அம்மா அப்பாவுக்கும் சண்டை வரும் அதனால அந்த மூதவியை விரட்டுறதுக்கு என்ன பண்ணுங்க எந்திரிச்ச உடனே படுத்த படுக்கையிலேயே உங்க வலது கைய பார்த்துருங்க இந்த கையினுடைய நுனி பகுதியில மகாலட்சுமி வசிக்கிறாள் இந்த மேல் விரல் பகுதியில கரமத்தியே சரஸ்வதி இங்க உள்ளங்கில சரஸ்வதி இருக்கிறாள் கர மூலையத்து கோவிந்தா இந்த இடத்துல மணிக்கட்டில கோவிந்த பெருமாள் இருக்கிறார் பிரபாதே கரதர்சனம் அதிகாலையில் எழுந்தவுடைய கையை பாருங்கோ காலையில எந்திரிச்ச உடனே மங்களமான பொருள்களை பார்க்க சொல்றீங்களே மங்களமான பொருளுக்கு நாங்க எங்கெங்க போறது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தங்கத்தால் செய்யப்பட்ட தாமரை பாருங்கள் நமக்கு ஈயத்தாள் செஞ்ச தாமரை கூட வீட்டுல கிடையாது தங்கத்தாமரை என்னன்னு பாக்குறது ஆனா உங்க கையை பார்த்துக்கங்க உங்க உங்க கையிலேயே ரேகா தேவதைகள் ஒவ்வொரு ரேகையும் ஒரு தேவதை சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஹஸ்தரேகா சாஸ்திர புஸ்தகத்துல புத்திரேகை ஹிருதயரேகா ஆயுள் ரேகை பத்தி சொல்லும்போது ரேகை ஓடுகிறதுன்னு சொல்ல மாட்டாங்க ரேகா தேவி ஓடுகிறாள் அப்படிதான் சொல்லுவாங்க இந்த புத்திரேகைக்கு வியாக்ரவிலாச லீலா ரேகா தேவின்னு பேரு சிங்கம் போல் இந்த உலக வாழ்விலே சாதனைகளை செய்து காட்டுவதற்கு ஒரு மனிதனுக்கு தேவையான புண்ணியத்தை காட்டக்கூடிய ரேகைன்னு அர்த்தம் அதுபோல ஆயுள் ரேகைக்கு கோத்திர ரேகான்னு பேரு இந்த கோத்திர ரேகா பெருவர்களினுடைய அடிப்பகுதியிலிருந்து உள்ளங்கையை நோக்கி மணிக்கட்டை நோக்கி ஓடி வருகிறாள் அப்படின்னு அவள் தான் பேசுவாங்க ரேகையா அது இதுன்னு சொல்றது கிடையாது என்னன்னா ஒவ்வொரு ரேகையும் ஒரு தேவதிருக்கு அதனாலதான் நீங்க அருகா கைரோகை ஜோசியம் பார்க்கணும்னா அவங்க என்ன சொல்றாங்க யாருடைய கையை நீங்க பாக்கணுமோ முதல்ல அவங்க கையை விரிக்க சொல்லி அந்த கையில சில புஷ்பங்களை போட்டு முதல்ல வழிபட வேண்டும் அந்த கையில் இருக்கிற ரேகா தேவதைகளை வழிபட்டணும் வழிபட்டுட்டு தான் நீங்க ஜோசியம் சொல்ல ஆரம்பிக்கணும் ஏன்னா நீங்கள் தெய்வங்களோடு புலங்குகிறீர்கள் என்று சாஸ்திரம் சொல்லுங்க அதனால் எடுத்த அடுப்பில் உனக்கு புத்தி ரேக சரியில்லை அந்த ரேக சரியில்லைன்னு சொன்னா நாம தேவதையை நிந்தித்த பாவத்தை செய்தவன் ஆகிறோம் இந்த ஜோசிய கலை தரிதிரகளைன்னு சொல்றதுக்கு இது ஒரு காரணங்க அவன் பாட்டு இஷ்டத்துக்கு வைவான் என்னன்னா ராகு பார்க்கறான் கன்றாவே அவர் பார்வை பார்க்குறான் அவனுக்கு தொலைச்சு விட்டான் இன்னமும் ராகு எனக்கு மச்சனை மாதிரி பேசுறது இப்போ அந்த தேவர்கள் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க இவனை விட எவ்வளோ வயசுல பெரியவங்க அந்த வியாழ பகவானும் சூரிய பகவானும் இவங்க ஒருமையில வையிறது தண்டபடி கொஞ்ச நாள் சனியினுடைய நடவடிக்கை ஒன்றுமே சரியில்லையே உங்களுக்கு அப்படிவான் அப்போ சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் சனிப்போறான் அவனை பிடிக்கிறதுக்கு தேவை போட்டு பிறக்கிட்டு இருக்கிறான் நான் நான் ஏன்னா கூட போறது தம்பியா அவன் மீன் பேசிகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு இதெல்லாம் ஒரு பெரிய தரிதிரமாக சொல்லியிருக்கு அதனால இரவு பொழுதினுடைய மூதேவியை சூரியன் நீக்குகிறான் அவன் நீக்கிறதுக்கு நீங்க உதவியா என்ன செய்யணும் உங்க கையை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் பழைய கால சினிமாக்கள் எல்லாம் கதாநாயகன் தூங்கி இந்த சீனை காட்டுவான் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது நம்ம நாட்டில் அந்த கால சினிமாவில் நல்ல விஷயங்களை சொல்லணுங்கிற கோட்பாடுகள் இருந்தது இப்போ என்னடானா எல்லாம் உள்டாவா இருக்கு இப்போ இந்தியம் அசிரியம்னா மூதேவி இந்த மூதேவியை வகா உங்களுக்கு அர்க்கஜன்மாம் அர்க்க ஜென்மான சூரியனம் இருந்து பிறந்த அர்க்கன்னா சூரியன் ஜென்மானா பிறந்த அர்த்தம் எது பிறக்குது ஒளி சூரிய ஒளி அந்த சூரிய ஒளியானது உங்களுக்கு எதை நீக்க வேண்டும் அசிரியம் என்ற மோதவியை நீக்கி ஸ்ரீயை கொடுக்க வேண்டும் அப்படின்ற அதனால தான் இந்த பெருமாளுக்கு வந்து கற்பூர ஆரத்தி காட்டுறாங்களே அது எதுக்குன்னா பக்தர்கள்லாம் வந்து பார்த்துட்டு பெருமாளுடைய திருமேனி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு கண்ணு போடுறாங்களா அதனால அந்த திருஷ்டி தோஷம்லாம் நீங்கிறதுக்காக தான் அப்படி கற்பூர ஆர்த்தி காட்டுறது அப்படி கற்பூர ஆர்த்தி காட்டுற போதே அவருடைய திருமேனி சௌந்தரியத்தை பார்த்து ரசிக்கட்டும்னு சொல்லி தான் பெரிய கட்டியா கொளுத்துறாங்க ஸ்ரீரங்கத்தில் வருஷம் ஒரு தடவை கற்பூரப்படி தீபாராதனா உற்சவம்னு ஒன்று ஒன்று இருக்குது அன்னைக்கு ஒரு மட்டும் என்ன செய்வாங்கன்னா முன்னூத்தி முறை கற்பூரத்தை கொளுத்தி கொளுத்தி ஆரத்தி காட்டி அணைப்பார்கள் அது இன்னைக்கு நடக்குது வருஷம் ஒரு நாள் தான் நடக்கும் இந்த உற்சவத்தை பார்க்கறதுக்காக பலரும் பல நாடுகளிலிருந்து வருவார்கள் ஆயிரத்தி எழுநூற்று ஆறாவது ஆண்டு விஜயரங்க சொக்கநாயக்க மன்னர் இந்த சேவையை பார்ப்பதற்காக ரொம்ப நாளா பிளான் பண்ணி தன்னுடைய நாட்டிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் வந்தா இவர் கோவிலுக்கு உற்சவம் முடிகிறதுக்கும் சரியாரு முன்னூத்தி முறை தீபாராதனை காட்டுறது ஒரு சாமிக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அது பாக்குறது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் இவங்க வந்த உடனே அதை முடிச்சு திரை போட்டாங்க போட்ட உடனே இந்த மகாராஜா என்ன சொன்னார் மந்திரிட்ட சொல்லி நான் இருக்கேன்னு சொல்லு அர்ச்சகிட்ட சொல்லி மறுபடி நடத்தி காட்ட சொல்லு ஒரு தடவை நான் ரொம்ப தூரத்துல நான் இதுக்காக பார்க்காம திரும்பி போக முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்ப கோவில் அர்ச்சகர் அவர் ஏழப்பட்ட மனுஷன் இந்த மகாராஜா மனசு வச்சா தங்கத்தையும் வைரத்தையும் அந்த அர்ச்சகருக்கு கொடுக்கலாம் இவருக்கு கிடைக்கிறதோ அந்த கோவில் தளிய சாப்பாடு தான் தட்டுல விடுகிற காசு தான் ஆனா என்ன போல்டா பேசினாரு தெரியுமா இந்த பெருமாள் உங்க ராஜாவுக்காக ஏற்பட்ட பெருமாள் இல்ல இவருக்காக நாங்க ஒரு உற்சவத்தை மறுபடியும் நடத்த முடியாது நமக்காக பெருமாளா பெருமாளுக்காக நாமான்னு அப்படின்ட்டு மந்திரி என்னங்க எவ்வளவு பெரிய ராஜா கோபக்காரர்கள் அவர்கிட்ட போய் இப்படி கேட்க சொல்றீங்க என்ன என்னையா தலையெடுப்பாரா எடுக்க சொல்லு இப்படி தப்பு பண்றதை விட உயிரி விடுறது எவ்வளவோ மேல் நீ போய் கேள்வியா மந்திரி ரொம்ப பவியமா இந்த மாதிரி கேட்காம அவங்க ரொம்ப சாமர்த்தியமா மகாராஜா வந்து உற்சவம் முடிஞ்சு போச்சா மறுபடியும் அதை நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குதான் அது தோஷம் வருமா அப்படின்னு சொல்லிட்டார் அப்படின்னே ராஜா வந்து சம்பாவனையெல்லாம் போதுமான அளவு கொடுப்போம்னு சொல்லும் ஐயா போய்யா அப்படின்னு உடனே சம்பாவனையெல்லாம் போதுமான அளவு அப்பா அவர் சொன்ன எனக்கு வேண்டிய அளவு பெருமாள் கொடுத்துட்டு இருக்கார் நான் வந்து கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சாலும் ஒரு வயிறு தான் எனக்கு இருக்குது நான் நாலு இட்லி தான் தீங்க முடியும் அஞ்சு இட்லி தான் தீங்க முடியும் பணம் நிறைய இருக்கிறதுக்காக பதிமூணு இட்லி நாற்பது இட்லி ஐம்பது இட்லி தீங்க முடியுமா அவர் பணத்தை அவதான வச்சுக்க சொல்லு அந்த சம்பவம் வேண்டாம் நாங்க இந்த உற்சவத்தை மறுபடியும் நடத்த மாட்டோம்னு சொல்லு என்ன செய்வாரோ செய்ய சொல்ல இந்த ராஜாத கேட்டு அப்படி அதிர்ந்து போனோம் இந்த மாதிரி யாரும் சொன்னதில்லை அப்படி யோசனை பண்ணி பார்த்தான் சரி அவர் சொல்றது நியாயந்தான் நம்ம பிரஸ்ட்ஜி நம்ம காப்பாத்திக்கணும்ல மகாராஜா ஊர்ல இருந்து கிளம்பி ஸ்ரீரங்கம் போனார் உற்சவம் பாக்குறதுக்கு அங்க உற்சவம் முடிஞ்சு போச்சு திரும்பி வந்துட்டாரு போனி வந்தோட நமக்கு அசிங்கம் வரக்கூடாதே அதுக்கு என்ன பண்றதுன்னு அவருடைய ராஜசமான வைராகியம் அடுத்த வருஷம் உற்சவம் நடக்கிற வரைக்கும் நாம இங்கே இருப்போம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கோவிலுக்கு வெளியிலேயே கேம்ப் போட்டு இந்த சாமியான்ல கேம்ப் போட்டு அங்கேயே அவரு அவருடைய மனைவிகள் எல்லாரும் அங்க இருந்து இங்க இருந்து ராஜ்ய பரிபாலம் பண்றாரு என்னன்னா ரிமோட்ல கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல பாடம் படிக்கிற மாதிரி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல கவர்மெண்ட் நடத்துறாரு அப்பப்ப ஆள் அனுப்பி ராஜ்ய காரியம் விசாரிச்சுட்டு வாங்க மழையெல்லாம் ஒழுங்கா பெய்தா வரியலாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா அப்படின்னு ஒரு வருஷ காலம் அவர் இருந்து அதுக்கு அடுத்த வருஷம் அந்த உற்சவ வந்த பிறகு முத நாள் தூங்காம ரொம்ப எச்சரிக்கையா இருந்து அவங்க அந்த உற்சவத்தை பார்த்துட்டு மறுபடியும் போனாருன்னு வரலாறு இருக்கு அவருடைய விக்கிரகம் இந்த கருடால்வார் ஸ்ரீரங்கம் போயிருக்கீங்க இல்லையா பெரிய கருடால்வார் சுதய கருடால்வார் இருக்கிறார்கள் அந்த பிராகாரத்தில் இருக்கு அங்க கீழே வந்து அங்க வரலாறு எழுதப்பட்டிருக்கு இப்ப நான் சொன்ன கதையை பார்க்கலாம் அவர் வந்து திரும்பி வரும்போது என்ன பண்ணாரா இந்த சம்பவத்தின் நினைவாக இந்த ரங்கநாத பெருமாளுக்கு நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த ரங்கநாத பெருமாளுக்கு சாதாரண பட்டு சால்வையை போத்தி இருக்கிறீங்க அது எனக்கு இஷ்டப்படல அதனால வெல்வெட்டு துணியில முத்துக்களும் ரத்தனங்களும் பதிக்கப்பட்டி ஒன்று நாங்கள் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று அங்கேயே ஆர்டர் பண்ணி பணத்தை கொடுத்து அங்க சீரங்கத்துல இருந்த கம்மாளர்கள் எல்லாம் கூப்பிட்டு அதை செய்ய சொல்லி மிக மிக விலை உயர்ந்த ரத்தனாங்கி முத்தங்கி ஒன்றை செய்து அதை பெருமாளுக்கு போத்த செய்து விட்டு போனார் இன்னைக்கும் அந்த முத்தங்கி பெருமாளுக்கு போத்தப்படுகிறதே அதை நீ போய் பார்க்கலாம் இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கற்பூர ஆரத்தி என்ற ஒளியானது பெருமாளுடைய அசிரியத்தை எடுக்கிறது அமங்கலங்களை எடுக்கிறது இந்த சூரிய தேஜசான ஆரத்தியானது இந்த உலகத்தினுடைய அசிரியத்தை போக்குகிறது இந்த மூதேவியை நீக்குகிறது அப்போ சூரியனாகிய பெருமாள் இந்த உலகத்துக்கு ஆரத்தி காட்டுறான் காலங்காத்தாலே எந்திரிச்சு எந்திரிங்கப்பா எந்திரிங்க உங்க பூலையெல்லாம் தொடங்க அப்படின்னு அவன் ஆரத்தி அதான் அசிரியம் வாஹா அர்க்கஜன்மா அர்க என்ற என்றால் சூரியன் ஜென்ம என்றால் பிறந்த சூரியனிடமிருந்து பிறந்த ஒளி அது எங்க வந்து முடியும் அப்படின்னு சொன்னா கடைசி வரியில பிராக் பிரதாபகான்னு முடியுது பாருங்க அதுல வந்து ஜாயின் ஆகும் பிராக் பிரதாபகனா அதிகாலை ஒளின்னு அர்த்தம் அங்க வந்து ஜாயின் ஆகும் அது அடுத்தது கால வியாழ வழியிடம் காலனா கருப்பு வியாழனா பாம்பு கால வியாழம்னா கருணாகம் கடித்த கருணாகத்தால் கடிக்க நாகங்கள்ல கருநாகம் ரொம்ப விஷம் நடைஞ்சது முன்பே சொல்லி இருக்கிற நம்மாழ்வார் ஆண்டங்கிற ஒரு பதவியில கருணாய் கவ்ய காலராய் அப்படின்னு சிதகிய பாணையராய் பாசனம் சொல்லிருக்கிறேன் உலகாண்ட ராஜாக்களும் நொடிச்சு போன பிறகு பிச்சை எடுக்கிறதுக்காக இருட்டிலே அமாவாசை இருட்டில கருப்பு நாய் வந்து கடிச்சிருது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது கருப்பு நாய் கடிக்கிறாப்புல இருட்டில் வரர் அந்த மாதிரி இங்க கால வியாழாவளியிடம் கருப்பு நாகம் கருநாகம் என்பது விஷம் கருப்புங்கிறதுல சம்ஸ்கிருதத்துல வந்து நீலம்னாலும் கருப்பு தான் சாமளம்னாலும் கருப்பு தான் காலம்னாலும் கருப்பு தான் கிருஷ்ணம்னாலும் கருப்பு தான் ஆனா இந்த நாலு கருப்புக்கும் வித்தியாசம் உண்டு பெருமாள் திருமேனியிலேயே இந்த நாலு கருப்பையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு அதாவது ராமர் கருப்பு தான் கிருஷ்ணரும் கருப்பு தான் கிருஷ்ணர் என்ன கருப்பிடா அப்படின்னா கிருஷ்ணக அப்படிங்கிற கருப்பு அந்த கருப்பு எப்படி இருக்கும்டா அப்படின்னா கோவில் விளக்கிலிருந்து எடுக்கப்பட்ட கரி எவ்வளவு டார்கா இருக்குமோ அந்த மாதிரி கருப்பான் ராமர் என்ன கருப்பிடான்னா நீலம் அதுவும் கருப்பு தான் மேகம் நீருண்ட மேகம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதை பற்றி ஒரு இந்த கோவில் சிற்ப சாஸ்திரி ஒருத்தர் சொல்றாரு சில விஷயங்களை கேட்டுக்கோங்க இந்த கோவில் செய்யக்கூடிய சுண்ணாம்பினால் ஆன விக்கிரகங்கள் இருக்கு அதை செய்கிற போது சுடு சர்க்கரையும் சுண்ணாம்பும் சேர்த்து செய்கிறார்கள் சர்க்கரை பாகு இருக்குல்ல அதை சுட சுட சுண்ணாம்புல கலந்து விக்கிரகம் பிடிச்சாதான் ரொம்ப நாளைக்கு கீரல் விடாம இருக்குமா உருப்படியா இருக்குமாதுரை திருமலை நாயக்கரம் மகால கட்டும் போது கடுக்காய் முட்டை வெண்கரு சர்க்கரைப்பாகு சுண்ணாம்பு அப்புறம் வெத்தலை பாக்கு போற ஒரு குறிப்பிட்ட பாக்கு இருக்கு அது எல்லாம் இடிச்சு போட்டு கட்டினாங்க ஆயிரத்தி அறுநூத்தி சுற்றில கட்டினது இப்போ இந்த அகழ்வாராய்ச்சி துறையினர் சுண்ணாம்புறம் கொத்திட்டு மொசை போடுவோம் சொல்லி போட்டா அவங்க ஏன் அந்த மாதிரி ஐடியாவுங்களுக்கு வந்துச்சு கடப்பாறையால் அந்த சுண்ணாம்பை இடிச்சா கடப்பாரு நெளிஞ்சுது சுண்ணாம்பு உதற மாட்டேங்குது அப்படிப்பட்ட சுண்ணாம்பை எதுக்கு நீங்க ஒதுக்குறீங்க ஜனங்களுக்கு ரொம்ப வருத்தம் அத போற கஷ்டப்பட்டு ஒரு வருஷ காலம் அந்த இடியோ தண்டம் இடிச்சு அந்த சுண்ணாம்பு உதத்து பின்னா மொசை பூசி நாங்க பழமையில புதுமை காட்டணும்னு சொல்லி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த சுண்ணாம்புல அப்படியெல்லாம் கலந்து செய்வாங்க உறுதியா இருக்கும் அடுத்து சுதையில வண்ணங்கள் தீட்டும் போது பேசிக்கலா வந்து நாலு கலர்ஸ் தான் அவங்க ஒத்துக்கிறாங்க வெண்மை சிவப்பு மஞ்சள் கருப்பு இந்த நாலு வண்ணங்கள் தான் ஒத்துக்கிறாங்க இந்த நான்கின் சேர்க்கை தான் ஏனைய வண்ணங்கள் என்று சொல்றாங்க அது எப்படின்னா வெண்மையானது நாலு வகைப்படுமா ஒன்னு சுவேதம் இன்னொன்னு சுக்கிலம் இன்னொன்னு தவளம் இன்னொன்னு அவதாரம் இந்த நாலு வகை வெண்மை லைட் ஒயிட் திக் ஒயிட் பிரைட் ஒயிட் அப்படின்னு பல விதம் சொல்றோம்ல அந்த மாதிரி வெண்மை சிவப்புல அருணம் ரத்தம் சோணம் பாடலம் என்று நான்கு வகையான சிவப்பை சொல்கிறார்கள் மஞ்சள்ல ஸ்வர்ணம் ஸ்வர்ணம்னா கோல்டன் எல்லோ ஸ்வர்ணம் பிசங்கம் பீத்தம் ஹரித்தம் என்று நான்கு வகை கருப்பு வந்து நீலம் சியாமளம் காலம் கிருஷ்ணம் என்று நாலு வகை இந்த கோதாவரியில கிடைக்கக்கூடிய மண்ணுக்கு அவர்கள் ஹரிதாளம் என்று சொல்கிறார்கள் கோதாவரி மண்ணில செய்யப்படக்கூடிய விக்கிரகங்கள் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு எடுக்கிறோம் அது அனுபவத்துல பாத்துருக்காங்க அதனால அதுக்கு ஹரி பேரு ஹரிதாளம் என்று சொல்கிறார்கள் இதுல காயாம்பூ நிறத்தனன் என்று பெருமாள் திறமையை வர்ணிக்கப்படுகிறதே அதுக்கு வந்து ராஜாவர்த்தம் என்று சொல்கிறார்கள் அந்த மாதிரி கல்லு ராஜாவர்த்த கல்லு பச்சை நிறமாக இருக்கும் ஷியாம பாஷாணத்துக்கு ஷியாமம் என்ற ஒரு வகை கல் பச்சையாவே இருக்குதான் அதுக்கு வந்து ஷியாமலை மேனி வண்ணன் என்று காட்டுறப்ப பச்சை வண்ணர் பவள வண்ணர்னு காஞ்சிபுரத்துல பெருமாள் வந்து ரெண்டு வகையா இருக்கிறார் அதெல்லாம் இந்த மாதிரி கல் பார்த்து செய்யறது விளக்கிலிருந்து எடுக்கப்படும் கறிக்கு கிருஷ்ணவர்ணம் என்ற பெயர் மஞ்சள் நிற கல்லை பொடித்து எளுநீரில் பிசைந்து புடம் வைத்தால் அது சிவப்பாக மாறும் இதுதான் சிவப்பு நிற சுதைவேளைகளுக்கு உரியது சிவப்பா ஒரு சுதை வேலைப்பாடு செய்யணும்னா அதுக்கு சிவப்பு சாயத்தபங்க எடுக்கறதில்லை மஞ்சள் நிற பொடித்து எளுநீரில் போட்டு பிசைறாங்க எளநீருக்கும் அதுக்கும் ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அஜந்தா சிற்பங்கள்லாம் இன்னைக்கும் ஃபேட் ஆகாம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இப்படி நல்ல ஆராய்ச்சி மூலமாக ஞான திருஷ்டியில கண்ட உண்மைகளின்படி அவர்கள் வரைந்திருக்கிறார்கள் நிறத்தை பத்தி எப்படி சொன்ன கால வியாழம் ஜகத் அகத ஜகதுனா உலகம் இந்த உலகமானது ஒரு கருநிற பாம்பினாலே கடிக்கப்பட்டிருக்கிறது கருநிற பாம்புங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு என்னன்னா கலியுகம் கலியுகத்துக்குரிய நிறம் வந்து கருப்பு கலிபகவானுடைய கலர் என்ன சனி பகவானுடைய கலர் என்ன வியாழ பகவான் தங்க கலர்ல இருப்பான பொண்ணுன்னு அவருக்கு பேரு சனி பகவான் கண்ணங்கரையர் இருப்பார் அவரை பார்த்தாலே பயமா இருக்கும் இப்போ கிருஷ்ணருடைய கருப்புக்கும் சனி பகவானுடைய கருப்புக்கும் வித்தியாசம் உண்டு கிருஷ்ணனுடைய கருப்பை பார்த்தா கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரை நீங்க சொல்லிடுவீங்க ஆனால் இந்த சனி பகவானுடைய கருப்பை பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த கருப்பு நமக்கு ஒரு நாளும் வேணாங்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு கருப்பா இருக்குமா பயங்கரமா இந்த கலிபகவான் சனியனுடைய ஒரு அம்சம்னு சொல்லியிருக்கு கலிபகவானுக்குரிய நேரம் கருப்பு கலி என்ற சொல்லுக்கே கால கருப்புங்கிற வார்த்தையிலிருந்து வர்றதுதான் அது கால ரா கலிபகவானால் கடிக்கப்பட்டுது இந்த உலகம் எப்ப கலியுகம் ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த மக்களுக்கெல்லாம் துஷ்ட எண்ணங்கள் வர தொடங்கி விட்டது அதான் பஞ்சபாண்டவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது வழக்கமா பீமன் அண்ணன் யுதிஷ்டரன் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப கை கட்டி பேசுவானாம் ஏன்னா பிராத்தா பித்ரு சமானம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு அண்ணன் தந்தைக்கு சமானம்னு சொல்லியிருக்கு மரியாதையா பேசுவானா ஒரு நாள் திடீர்னு கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு என்னண்ணே எப்படி இருக்கு இன்னைக்கு அப்படின்னு கேட்டானா இவனுக்கு தலையில் அடித்த மாதிரி இருந்துச்சு என்னது என் தம்பி இப்படி பேசுறான்னு இப்போ இந்த காலத்தில் எல்லா வீட்லையுமே தம்பி மாதிரி அண்ணனை பார்த்தா அப்படி பேசுறாங்க ஆனால் அவருக்கு அன்னைக்கு அது புதுசு அது ரொம்பவும் அதிர்ச்சியாக இருந்தது அப்போ அதிர்ந்து போனபோது பக்கத்தில் சகதேவன் சொன்னானா அண்ணா மறந்துட்டீங்களா கலியுகனே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு கலியுகன் நேற்று ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு தெரியாமலே அவங்க உள்ளத்துக்குள்ள விகற்பங்கள் ஏற்படுது தம்பிமார்கள் அண்ணன்மார்களை அவமதிக்க தொடங்கி விட்டார்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களை அவமதிக்க தொடங்கி விட்டார்கள் பிள்ளைகள் தகப்பன்மார்களை ஒதுக்க தொடங்கி விட்டார்கள் கலியினுடைய வேகம் அது கலி வந்து என்னடா செய்யுது இந்த உலகத்துல களி எந்த மூலையில உட்காந்துட்டு வேலை செய்கிறான் கொஞ்சம் சொன்னீங்கன்னா தேவையான அந்த ஊருக்கு போய் அவன் சாத்து சாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த கலி பகவான் வேற எங்கேயும் இல்ல உங்கள் உங்கள் உள்ளத்திலே தான் புகுந்து வேலை செய்கிறான் உங்க மனசுல திடீர்னு ஒரு ஆசை தோணுது இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு பதினோரு மணி வரைக்கும் தூங்குனான் என்ன அவன் களி புகுந்துட்டான்னு அர்த்தம் இன்னைக்கு ஒரு நாளைக்கு பதினைஞ்சு காத்து குடிச்சான் நினைக்கிறீங்களா களி புகுந்துட்டான்னு அர்த்தம் அப்போ உங்களுக்கு தப்பான எண்ணம் மனசுல தோன்றுகிற போதெல்லாம் களி பகவான் தான் அந்த வேலை செய்கிறான் அதான் இவர் சொல்றாரு கருணாகம் கடித்து விட்டது கருணாகத்தால் கடிக்கப்பட்ட கலியுகத்து மக்களே உங்களை காப்பாற்றுபவர் யார் அந்த அதவன் தான் காப்பாற்ற முடியும் கருப்புக்கு நேர்மாறானது எது வெளுப்பு வெண்மை தூய்மை அந்த தூய்மைதான் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த முடியும் அதான் சொல்ற ஜகத்து இந்த கருணாகத்தால் கடிக்கப்பட்ட உலகம் இந்த இலங்கையில ஆஞ்சநேய பக்தி எல்லாம் ரொம்ப கம்மிங்க இப்ப இருக்கிற இலங்கையில அவங்க எல்லாம் வந்து இங்கிருந்து போன திருநெல்வேலி சைவ கூட்டம் அங்க பெருமாளுக்கு அவ்வளவு மரியாதை இல்லை இலங்கையில இருந்த ஒரு அன்பர் வந்து என்னோட தொடர்பு கொண்டு உங்களை கூப்பிடணும்னு ஆசைதாங்க ஆனா அங்க இருக்கிறவங்க அப்புறம் வைணவத்துல பற்றில்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார் அனுமார் கோவிலே இருக்காதான் இருந்தாலும் எங்கேயோ ஒன்று தேடி போகணுமா ஆனால் அந்த எல்டி பிரச்சனை வந்த பிறகு சதா யுத்தம் குண்டு வெடிப்புன்னு வந்த உடனே யாராவது சொல்லியிருக்கிறாங்க யுத்தம் நிக்கணும்னா ஆஞ்சநேர கூப்பிடுப்பா ஆஞ்சநேயருக்கு இலங்கைக்கு ரொம்ப சம்பந்தம் உண்டு அவர் வந்தாதான் இந்த இலங்கையில யுத்தம் நிக்கமுன்னு சொன்ன உடனே ஒரு அனுமார் கோவில் கட்டினாங்க கட்டின உடனே அந்த ஏரியாவில் குண்டு வீச்சு குறைந்தது போர்க்கலவரம் குறைந்தது உடனே என்ன பண்ணிட்டான் அவனே அந்த ஏரியாவில் அனுமார கோனை வச்சிட்டான் இப்ப எங்க பார்த்தாலும் சிலோன்ல அனுமார் கோவில் எங்க பார்த்தாலும் அனுமார் பருத்து கொடி கட்டி பறகுது இத சொல்றவர் பேட்டியில சொல்றவர் யாருடான சொல்றாரு இந்த தமிழர்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்க சிங்களீஷே ஆஞ்சநேயர் கோவில் கட்டி இப்ப கும்பிட ஆரம்பிச்சா என்னன்னு கேட்டா அனுமார் கோவில் இருந்தா அங்க குண்டு கொடுக்கறது இல்லைங்க சண்டை வேற எங்கே தான் நடக்குது அப்படின்னு அப்போ அடி விழுந்தா தான் புத்தி வருது சும்மா நார்மலா இருந்தா தொண்ண பயிற்சி யாரும் கேட்க மாட்டேங்கிறான் அதத்தான் இங்க என்ன சொல்றார் இந்த ஜகத்து கலி என்ற கருணாகத்தால் கடிக்கப்பட்டு கடிக்கப்பட்ட பிறகு அவர்களுடைய வளங்கள் குறைந்து விட்டன உடம்ப ஆரோக்கியம் போயிடுச்சு மனதை போயிடுச்சு மனப்பாடசக்தி போயிடுச்சு குடும்ப ஒற்றுமை போயிடுச்சு எல்லாமே குறைஞ்சி போயிடுச்சு அப்படி வரும்போது என்னடானா ஒரு வைத்தியரை கூப்பிடுறார் அகத ஜகத் அகத அகதனா வைத்திய விஷமுறிவு வைத்தியருக்கு அகதன்னு பேர் யாரடா அந்த அகத அப்படின்னா இவன் ஆதித்தன் தான் அகத அவன் இறங்கி வரலாம் அங்கிருந்து ஏண்டான அன்பர்கள் மீது பக்தர்கள் மீது கொண்ட பிரியத்தினாலே நம்ம பிள்ளைகள் தானே தெரியாத தப்பு பண்ணிடுச்சு நம்ம இப்படி முறைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் அவங்களை யாரு நம்ம தான் போய் காப்பாத்தணும் என்று இறக்கத்தினாலே நாம எவ்வளவு தப்பு பண்ணினாலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே சூரியன் உதிக்கத்தான் செய்கிறான் இந்த உலகம் பூரா இரண்டு கிடந்தாலும் நான் ஒளி கொடுத்தே தீருவேன் என்று திரும்ப திரும்ப இந்த உலக உலகத்துக்கு ஒளி வெள்ளத்தை பாய்ச்சி பாய்ச்சி கருணை செய்கிறான் அது அன்பர்கள் மீது அவனுக்கு உள்ள அந்த பக்த வாத்சல்ய அதுக்கு உதாரணமா ஒரு ரெண்டு கதை சொல்றேன் குஜராத்தில் துவாரகை இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த துவாரகைக்கு ஒரு டாக்கூர் டாக்கூர்ங்கிறது ஒரு பிரபலமான ஒரு இன அது ஒரு டாக்கூர் வந்து துளசி மாலை பின்னி போய் பெருமாளுக்கு சாத்துவாரான் அவருக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போச்சு ஒரு தடவை தனக்கு உடல்நலம் இல்லையேங்கிற கவலையை விட துளசி மாலையை கொண்டு போய் அங்கே துவாரகையில சாத்த முடியலேன்னு கவலைப்பட்டு அழுதார அப்போ ஒரு நாள் இவர் வீட்டுக்கு அந்த கிருஷ்ணன் வந்துட்டான் அந்த துளசி மாலைய கொடுப்பா நான் கழுத்துல போட்டு போயிடுறேன் அப்படின்னு இவருக்கு நம்ப முடியல நம்ம கிருஷ்ணரை பார்க்காத ஏக்கத்தினால நம்ம கண்ணுக்கு பிரம்மை தோணுதோ இப்படி ஆட்டுவித்தால் ஆடாத யாரோன்ற மாதிரி அப்படின்னு இந்த மாலையை தூக்கி கழுத்துல போட்டார் இந்த பகுதியில் மாலையும் காணான் ஒரே ஆச்சரியமா இருந்தது அங்க என்ன துவாரகையிலிருந்து ஒரு வதந்தி ஒரு முகூர்த்த நேரம் கிருஷ்ணனுடைய விக்கிரகம் தினம் மறைந்து விடுகிறது திரும்பி தோன்றும் போது கழுத்துல துளசி மாலை இருக்கிறது அப்படின்னு ஒரு வதந்தி ஜனங்கள் யாரும் நம்புறா பிள்ளை என்னையா விக்கிரகம் தெரியும் மறையிறதாவது வர்றதாவது அர்ச்சகருக்கு மஞ்சகமாலையா நம்ம தெரியல நல்லா பார்க்க சொல்லியா அப்படின்னு இவர் உடல்நலம் சரியாகிற வரை அது நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அர்ச்சகருக்கே இது பிடிப்படாமல் ரொம்ப விழுந்து அழுது புலம்பி என்ன பைத்தியம்னு சொல்றாங்க இந்த உலகத்துல பெருமாளை இது என்ன லீலை நான் என்ன தப்பு பண்ணினேன் இருபத்தி மணி நேரம் இங்க திடீர்னு ஒரு முகூர்த்த நேரம் காணாம போறியே நான் என்ன அபச்சாரம் பண்ணினேன் சொல்லு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ கனவுல தோன்றி இந்த டாக்கூருடைய அட்ரஸ் கொடுத்து நான் டெய்லி அங்கே தானப்பா போறேன் எதுக்கு போறேங்கிறது நீ நாளைக்கு அங்கே போய் எனக்கு முன்னால காத்துரு உனக்கே தெரியும் என்று சொன்னாராம் அர்ச்சகர் வந்து பார்த்தா துவாரகை கண்ணை நீங்க வந்து துளசி மாலையை வாங்கிட்டு போறான் அப்போ அந்த செய்தி நாடெங்கும் பரவியது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அந்த துவாரகையை விட்டுட்டு இங்கே வரணும் அதனால இதுவும் துவாரகை தாண்டான்னு சொல்லி அந்த இடத்துக்கு டாக்கூர் துவாரகை அப்படின்னு பேர் வச்சு இன்னைக்கும் அந்த இடத்துக்கு டாக்கூர் துவாரகைன்னு பேர் துவாரகைக்கு நீங்க போய் பெருமாளை சேவிக்க போனீங்கன்னா அங்க இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் அப்படியே கையோட டாக்கூர் துவாரகிக்கும் போயிட்டு போங்க அப்படிம்பாங்க அது என்னையா டாக்குர் இதுதான் கதை இது எதுக்காக அவன் செய்யறான்னா அன்புக்கு வசப்பட்டு அவன் அந்தஸ்தை விட்டு இறங்கி வந்து அப்படி செய்கிறான் இதே மாதிரி அவன் கிருஷ்ணன் உயிரோடு இருந்த காலத்தில் அவதார காலத்தில் நடந்த சம்பவம் ஒன்று என்னன்னா து துர்வாச ஒரு முறை கிருஷ்ணன் வந்து கூப்பிட்டான் எதுக்குன்னா நம்ம துவாரகைக்கு வந்து நீங்க உங்க பாதம் பதிக்கணும் உங்க பொன்னடி சாத்தணும் அப்பதான் நான் தன்யனாவேன் அப்படின்னு இவன் இருக்கிற இடத்துல யாரு வர வேண்டியிருக்கு இவன் உரத்த இருந்தாலே போதும் இருந்தாலும் ஒரு மனுஷ அவதார ஸ்திதிக்கு ஏற்ப எல்லாம் செய்யணும் இல்லையா அதுக்காக அவர்கிட்ட வேண்டிக்கிட்டான் அப்ப துருவாசர் என்ன பண்ணார் என்ன வந்து நடத்தி கொண்டு போகிறியா உன் ஊருக்கு என்ன இல்ல வண்டி வச்சு கொண்டு போறேன் அஞ்சு குதிரை இழுத்த ரதம் வேணுமா யானை இழுத்த ரதம் வேணுமா இல்ல யானை மேல உக்கார வச்சு கொண்டு போகணுமா இல்ல ஒட்டகத்து மேல உக்காரணுமா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் டெய் என்னை என்னடா நினைச்சுக்கிட்ட நான் மிருகங்கள் இழுக்கும் வண்டிகளில் வருவதில்லை அப்படின்னா மிருகங்கள் இழுக்கிற வண்டிகளில் வர்றது இல்லைன்னா அப்பெல்லாம் மோட்டர் ஏது அப்ப எந்த வண்டியில தான் நீங்க வருவீங்க அப்படின்னா மனிதர்கள் எடுக்கக்கூடிய வண்டியில தான் நான் வருவேன் அதுக்குன்னு நம்ம சேவகர்கள் நாலு பேரை நான் ஆர்டர் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஒருத்தன் போதுன்னா ஒருத்தன் பத்து பேர்னா பத்து பேரு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது ஒரு உத்தமமான மனுஷன் இழுக்கணும் உத்தமமான மனுஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது நீ தாண்டா அது அப்படின்னா நீ இழுக்கணும் என்ன ரகைக்கு இழுத்துட்டு வரணும் அப்படின்னா கிருஷ்ணன் பார்த்தான் சரி சுவாமி எனக்கு மகாபாக்கியம் உங்களை போல மகான ஒரு ரதத்துல வச்சு எடுக்கிறதுக்கு யார் கொடுத்து வச்சிருப்பா சரிண்ணா இவ்வளவு சந்தோஷமா அவன் அதை அவர் நினைக்கல என்னடா பெரிய பாம்பு போட்டாலும் வெடிக்க மாட்டேங்குது அவன் கோபப்படுவான்னு நினைச்சேன் முடியாதுன்னு சொல்லுவான்னு நினைச்சேன் இவ போய் அவன் வேலையை பார்த்துன்னு கத்துவான்னு நினைச்சேன் அவன் எது சொன்னாலும் சரி சரின்ன்றானே அப்படின்னுட்டு அடுத்து குண்டு போட்டார் என்னடா நீ இழுக்கிற போது தம்பதி சமேதரா இழுக்கணும் உன் மனைவி நீமா இழுக்கணும் அப்படின்னா அப்ப அவன் எத்தனை மனைவி சாமி அப்படின்னா நீ உள்ள மனைவியிலேயே யாரு மேல ரொம்ப பெரிய வச்சிருக்கிற அந்த ருக்மிணி மேலதான் நீ ரொம்ப பெரிய வச்சிருக்க தெரியும் நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற மேல ரொம்ப பெரிய வச்சிருக்கீங்க அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும் ருக்மணியுடைய பொறுமைக்கு நீ வசப்பட்டு ருக்மிணி நீமா ரதத்தை எழுக்கணும் உருவாக்கு எழுக்கணும் பட்டப்பகல எழுதிட்டு போகணும் நடு ரோட்டில் எழுதிட்டு போகணும் இந்த வேஷத்தை மாத்தக்கூடாது முகத்தை மூடக்கூடாது இந்த சில பேமஸ் பீப்புள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு கடைக்கு வர்றாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றாங்க வச்சுக்கல ஒரு மஃபிளர் தலையில சுத்தி பாதி மூஞ்சி மூடிக்குவாங்க அப்போ ரொம்ப பழக்கப்பட்டவங்களுக்கு தான் இன்னாருன்னு தெரியும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சைனஸ் டிரபிள் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க ஏன்னா பிரபலமான ஆளுகளை வந்து ரோட்ல பார்த்துட்டு ஜனங்களை கூட்டம் கூட்டிடுறாங்கல்ல உடனே அதுக்காக அதனால முகத்தை மூடக்கூடாது கிருஷ்ணன் துர்வாசரத்துல துவாரகைக்கு அது மட்டும் இல்ல இப்படி என்ன கூப்பிட்டு முடியாதுன்னு சொன்னதுக்கு ஒரு சாபம் வேற அவனுக்கு போடுவேன் அப்படின்னு ஐயோ சாமி வாங்க உக்காருங்கன்னு சொல்லி ருக்மினியும் அவனுமாக வைத்து அவரை தேரில் அமர வைத்து இழுத்துக்கொண்டு வருகிறார்கள் ஊரே வந்து பல்ல கடிக்குது இந்த சன்னியாசிகளுக்கு ஏன் புத்தி இப்படி போகுது இவ்வளவு தாடி நரைச்சு போச்சே இந்த ருக்மணி பாவம் அந்த புறத்தை விட்டு வெளியே என்னைக்காவது வந்திருப்பாளா இவ்ளோ நடு வெயில பன்னெண்டு மணிக்கு ரோட்ல எழுக்க வைக்கிறான அப்படின்லாம் பேசுறாங்க அப்ப துர்வாசு காணாம இருக்கிறார் கிருஷ்ணன் இருக்கானே அவனுக்கு வந்து நல்ல ஆண்மையான சரீரம் அவனது உற்சாகமா செய்யறான் ஆனா அவளால இழுக்க முடியல ரொம்ப நளினமான சமையலுக்கு கூட ஆள் வச்சிருக்கிறாங்க துணி துவைக்கிறதுக்கு அங்க ஆள் எதுக்குது எந்திரிக்கிற போது கை தூக்கி விடுறதுக்கு ஆள் இருக்குது அவ்வளவு போய் தேர்வுன்னு சொன்னால் எழுக்க முடியுமா அவ்வளவு கையெல்லாம் சிறந்து போச்சு முகமெல்லாம் வடிக்கிது வேறுவே அவ வந்து மெல்ல சுவாமி எனக்கு தண்ணி தாகமா இருக்கு தண்ணீர் ஜலம் இருக்குமானா அதை தீர்த்த சாப்பிட்டுட்டு கொஞ்சம் உற்சாகமாக எழுப்பேன் அப்படின்னா அதுக்குள்ள அவர் திருவாசர் என்ன பேச்சு அங்க போது பேச்செல்லாம் படாது அப்படின்ட்டு அப்ப கிருஷ்ணன் சொல்றா கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணடிச்சு தன் கால் கட்டை விரலாலே நிலத்திலே ஒரு கீரல் போடுறான் உடனே அங்கிருந்து ஜலத்வாரை நீர் அப்படியே பீச்சி அடிக்குது எப்படி அடிக்கிறான கரெக்டா வாய்க்கு வந்து அடிக்குது அவ வந்து வாயை திறந்து தண்ணீரை புரியல திடீர்னு முடிஞ்ச உடனே நான் திருப்தியான ரொம்ப கோபம் ஆகிப்போச்சு நீங்க வண்டி இழுக்கிற வேலை செய்றீங்க என்ன கேட்காம தண்ணி குடிக்கிற வேலை செய்யறீங்களா தண்ணி குடிக்கிறதா இருந்தால் கூட என்ன கேட்காம எப்படின்னா குடிக்க போச்சு நீ என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் தண்ணி குடித்ததுனால இந்த ஊரில் இந்த துவாரகையில் இப்போ வந்து இந்த பேட் துவாரகைன்னு சொல்கிறான் துவாரகையில் குடி தண்ணீரே ஒரு நாள் இருக்காதுப்போ அப்படின்னு சாபம் அதனால இன்றைக்கும் அந்த பேட் துவாரகையில் வெறும் உப்பு தண்ணி தான் இங்கே போகிறவங்கலாம் இன்னும் நல்லதுண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே எத்தனையோ இடங்களில் போர் பம்பு போட்டு தோண்டி பார்த்துட்டாங்க எல்லாம் வந்து சால்ட் வாட்டர்லாம் வருது ஒரு இடத்துல கூட குடி தண்ணி வர மாட்டேங்குது என்னைக்கும் அது துர்வாச மனைவருடைய சாபம் என்று சொல்கிறார்கள் எதுக்கு சொல்றேன் நினைச்சிருந்தா என்னை சபிக்கிறதுக்கு நீ யாரா சுண்டகா அப்படின்னு திருப்பி இவன் சாபம் போட்டு துர்வாசர் தொலைஞ்சு போயிருப்பா துருவாசர் ஜீவாத்மா தானே இவன் பரமாத்மா இல்லையா அப்படின்லாம் செய்யாம சரி நம்மளை ஒரு பெருசா நினைச்சு நம்ம சாஸ்திரத்தை மதிச்சு அவன் இது காலம் தவம் பண்ணியிருக்கான் அவன் அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லி அவர் போட்டு அந்த சாபத்தை இவனை நிறைவேற்றி வைக்கிறான் சுவாமி நீங்க சொல்றபடி அது அப்படியே ஆகட்டும் அது எப்படானா ராத்திரி அன்னைக்கு ராத்திரி திருவாசர் கிருஷ்ணகிட்ட கிசு கிருஷ்ணகிறார் ஏ கிருஷ்ணா தெரியாத உங்க ஊருக்கு ஒரு சாபத்தை போட்டுட்டேன் ஏன் சாபம் ஒன்னும் பிடிக்காது உன் ஊரையும் பிடிக்காது ஆனா அப்படி பிடிக்காம போனா எனக்கு அவமானம் அப்படின்னு கவலைப்படாதீங்க அந்த சாபத்தை நானே நிறைவேற்றி வைக்கிறேன் இனி உப்பு தண்ணி தான் இருக்கின்ற போதுமா என்ன நிறைவேற்றி வைச்சான் அவ்வளவு தூரம் அன்புக்கு வசப்பட்டவனாயிருந்தான் அது போல இந்த ஆதித்தன் அந்த அத்துவானத்திலிருந்து இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக அகத வைத்தியனாகி வருகிறான் அகத இவ இவன போல வைத்தியனை உயர்த்துதல் அர்த்தம் தூக்குதல் அதாவது கீழ் நிலையிலிருந்து உயர்த்துதலுக்கு வந்து உத்தாப்ப என்ன சொல்றது இந்த ஒரு மனிதன் ரொம்பவும் தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறான் அவனை அருள் செல்வத்தினாலேயோ பொருள் செல்வத்தினாலேயோ கைப்பூச்சி விட்டா லெண்ட ஹெல்பிங் அதுக்கு வந்து உத்தாப்பது இந்த செங்குந்தர்கள் ஒரு இனம் இருக்கிறாங்க சோழராஜாவுடைய பாடி கார்ட்ஸ் அவங்க இருந்தாங்க கையிலே ஆயுதங்களை கொண்டவர்கள் கைகோளர்கள் அப்போ இந்த கைகோளர்களுடைய வம்சத்துல பிறந்தவர் தான் ஒட்டக்கூத்தர் அந்த செங்குந்தரம் சேர்ந்தவர் தான் இந்த கைகோளர்கள் எல்லாம் ஒரு நாள் ஒட்டக்கூத்தரிடம் போய் ஐயா புலவரே நம்ம இனத்துல நீங்க இவ்வளவு அறிவு உள்ளவரா சரஸ்வதி கடாட்சம் உள்ளவரா இருக்கிறீங்க அதனால புகழ்ந்து ஒரு பாட்டு பாடுங்க ஒரு நூல் எழுதுங்க அப்படின்னா ஒரு புஸ்தகம் எழுதுறேன்னா அவங்ககிட்ட கொடை குணம் இருக்கு வீரம் இருக்கு அறிவு இருக்கு புலமை இருக்கு தயாலம் இருக்கு அதை வச்சு எழுதுறேன் நீங்க எல்லாம் வெறுமனே ஆளுக்கு கை நீட்டி பிடிச்சிக்கிட்டே இது என்ன வச்சுலாம் எழுதுறது அப்படின்னா நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க உயிரை திருணமாக மதிக்கக்கூடிய ஒரு வீர சாகசம் நீங்கள் செய்து காட்டுங்கள் ஒரு புத்தையே எல்லா நாடுகளும் அப்போ அந்த கைகோளர்கள் எழுபது பேர் உடனே பேசினாங்க அவர்கள் தங்கள் உரையில் இருந்த வாழை உருவி தத்தம் தலையை தாமே கொய்து கொண்டார்கள் டெபார்ட் டபார்ட் பூஜனிக்காமளுது அப்போ அவர்கள் கையிலே வைத்திருந்த ஈட்டி இருக்குதே ஈட்டிக்கு குந்தம்னு பேரு குந்தம் சம்ஸ்கிருதத்தில ஈட்டி அதன் நுனியிலே ரத்தம் தோய்ந்து இருக்கிறது சிவந்த ஈட்டி அந்த எழுபது பேரும் இறக்குற வரைக்கும் பார்த்திருந்தார் பரவாயில்லையா இவனளுக்கும் வீரம் இருக்கு அப்படின்னு பாராட்டி என்ன பண்றார் ஈட்டி எழுபது என்று ஒரு புத்தகம் ஈட்டி எழுபது என்று சரஸ்வதி ஞான சரஸ்வதியை நோக்கி ஒரு புத்தகம் பாளர்களுக்கும் எழுபது செங்குந்த அருளாலே அத்தனை தலையும் உடம்பு ஓட்டிச்சு ஒரு தலை கூட மாறி ஓட்டல கரெக்டா ஓட்டி எழுபது பேர் அப்போ அந்த ஒரு மகிமை வாய்ந்த அந்த ஈட்டி எழுபதுங்கிற புத்தகம் இந்த செங்குந்தர்களுக்கு ஏற்பட்ட ஒரு குடும்ப பாரம்பரியமான அருள் தரும் புத்தகமாக போற்றி பாதுகாக்கிறார்கள் உடம்புல வியாதி வந்தாலும் உயிருக்கு ஆபத்து வந்தாலும் அதை பாராயணம் பண்ணால் சரியா போகும் என்று அதை கடைபிடிக்கிறவர்கள் அன்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு உயர்வு என்னன்னு சொல்றேன் அவர்களை மேலே உயர்த்தினார் பிராக் பிரதாபக பிராக் என்றால் அதிகாலை பிரதாபகன ஒளி அதிகாலை ஒளியானது படுத்து கிடக்கும் இவர்களை உயர்த்தட்டும் மேலே உயர்தட்டம் தம்முடைய ஒளியினாலே தம் பிரகாசத்தினாலே உயர்தட்டம் அப்படின்னு இப்போது அமாவாசை அன்னைக்கு பரம இருட்டு அம்மாவாசை அன்னைக்கு வந்து பல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இன்னும் வந்து சில உடலுக்கு பாதிப்பான காரியங்களும் செய்யக்கூடாது அமாவாசை அன்னைக்கும் ஜென்ம நட்சத்திரத்தை உடம்பு ரொம்ப தவங்கி இருக்கும் இப்போ எம்எஸ் சுப்புலட்சுமி இறந்து போனது அமாவாசை ஏற்கனவே உடம்புக்கு முடியாமல் ஒருத்தங்க படுத்திருந்தாங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு ரொம்ப படுத்தம் அவங்க ஜென்ம நட்சத்திரம் வந்தால் ரொம்ப படுத்தம் அதனால அந்த காலத்தில் வைத்தியர் என்ன சொல்லுவாங்க இந்த அமாவாசை பௌர்ணமி தாண்டட்டோம் அப்புறம் நான் சொல்கிறேன் அவங்க பிழைப்பாங்களா இல்லையான்னு சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு உடம்பு ரொம்ப தவங்கி போகும் அதனால தான் அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணினா மற்ற நாளில் பண்ணுற அன்னதானத்தை போல பதினைஞ்சு மடங்கு உயர்வுன்னு சொல்லிடு அதாவது ஒரு சந்திரனுக்கு பதினாறு பதினைந்து கலைகள் இருக்கு பிரதமர்கள் தொடங்கி பிரதமர் தித்தீன்னு ஆரம்பிக்குது இல்லையா அந்த பதினான்கு நாள் அன்னதானம் பண்ணின புண்ணியமும் பதினைஞ்சாவது நாள் பண்ணுற அன்னதான புண்ணியமும் அமாவாசை அன்னைக்கு பின்னா சேர்ந்து கிடைக்கும்னு சொல்லிடு ஏன்னா பகவான் அப்படி வச்சிருக்கேஷனா அம்மாவாசை இருட்டில் இருளாகிய களி இரவு காப்பதற்காக பிரதாபமாக வீர பிரகாசமாக அவன் ஜோதிஷை அனுப்புகிறான் அந்த ஒளியானது உங்களுக்கு சகல் நன்மையின் தரட்டும் அதான் சொல்ற அசிரியம் அபகரதாத்து என்று சொல்றேன் இந்த விசிறிஸ்தாங்கம் பத்தி வாங்குற வரியில அபகரதாத் அஸ்திரியம் என்று வருது இல்லையா உங்கள் அர்த்தம் ஜடரசனம் அக்ஷமத்வக்கு பரிமுஷித சுவாசமாத்ரா அவசேஷம் விசிறாங்கம் பதித்வா ஸ்வபத அபகரதாத் அஸ்திரியம் ஓ அர்க்கஜன்மா காலவியாலாவலீடம் ஜெகதகத இவ உத்தாப்ப என் பிராக்குக ஒரு சின்ன அறிவிப்புங்க ராபத்துன்னு ஒரு உற்சவம் வருஷம் வருஷம் நடக்குது இல்லையா அது வர வெள்ளிக்கிழமையிலிருந்து ஆரம்பிக்குதான் அதனால இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நீங்க முத்துமாரியம்மன் கோவில் வச்சுக்கோங்க இங்க மாணிக்க உற்சவம் வேற வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நான் வந்து நாளைக்கு இந்த நீங்க நோட்டீஸ் எல்லாம் பார்த்தபடி நான் நாமக்கல் போறேன் போயிற்று திங்கக்கிழமை திரும்பி வரேன் செவ்வாய்க்கிழமை நமக்கு சூரிய சகச நாமம் உண்டு அது முத்துமாரியம்மன் கோயிலை வச்சுக்கலாம் மறுபடி மறு உத்தரவு இங்கே நமக்கு கிடைக்கிற வரைக்கும் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் முத்துமாரியம்மன் கோயிலில் சகல நிகழ்ச்சிகள் நடைபெறும் உங்கள் அன்பர்களுக்கும் சொல்லுங்கள் இன்றைய உபயதாரர்களான வைஷாதிபதி திருமதி லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவில் அவருக்கும் உங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்ம திருமதி சாரதா தேவி அம்மையார் என்னமோ சொல்றாங்க அதாவது நூற்றி திவிதேசம் பற்றிய ஒரு புஸ்தகம் ஒன்று ஓம் நமோ நாராயணாயங்கிறத ஆயிரத்தி எட்டு தடவை எழுதி அனுப்புனா அந்த புஸ்தகம் இலவசமாக அந்த அட்ரஸை இந்த மாட்டை வாங்கிடுங்க ஜெய் ஸ்ரீமல்லாராய்